ஆமிரித்தேயமனோ वर्तन्ते மச்சித்தேந்திரமனோயு வூக்கம் ய आत्मचतन्य आश्रि देहेन्द्रियमनोध स्वीया वर्तंते यहाँ सूरियालोक सूरियालोक आश्रि स्वीयाथु वर्तंते तथा ना सूरियालोक आश्रि स्वक्रीया वा தேகேந்திரிய மனோதிய ஆத்மச்சைதன்யம் ஆசிரித்திய ஸ்வகீய சொக்கிரியார்த்தேஷு வர்த்தந்தே அப்படின்னு அண்மயம் பண்ணிக்கணும் உதாரணம் என்ன சொல்கிறார் இப்படியே சொல்லிட்டு போகிறீங்களே இப்போ ஆத்மா என்ன தான் ஆத்மா ஒன்றும் பண்ணுறது இல்லை ஒன்றும் பண்ணலைன்னா அது என்னத்துக்கு அப்படி கேட்டோன்னு வச்சுங்களேன் ஒன்றும் பண்ணால் அத்தவா ஆனால் ஒன்றும் பண்ணலைன்னா அது இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஆத்மா அந்த ஆத்மா எந்த காரியமும் பண்ணுறது இல்லை ஆனால் ஆத்மா இல்லாமல் நீ ஒரு காரியமும் பண்ண முடியாது ஆத்மாவை சார்ந்து தான் எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போது ஸ்க்ரீன் இருக்குது டிவி ஸ்க்ரீன் இருக்குது டிவி ஸ்க்ரீனில் வந்து எத்தனையோ இதெல்லாம் வந்துட்டு போகிறது டிவி ஸ்க்ரீன் வந்து அதில் வர்ற கதாநாயகனா கதாநாயகியா வில்லனா ஒன்றுமே கிடையாது டிவி ஸ்க்ரீனுக்கு ஒரு ரோலும் கிடையாது ஆ டிவி ஸ்க்ரீன் ஒருமே பண்ணுறது இல்லை அதனால் டிவி ஸ்க்ரீன் எடுத்துடுங்கோ நமக்கு படம் பார்த்தா போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் உனக்கு ரொம்ப விசேஷமான புத்தி இருக்கப்பான்னு தான் சொல்லணும் ஆனால் ஸ்க்ரீன் இல்லைன்னா நீ வந்து ஒன்றும் பார்க்க முடியாது ஆனால் ஸ்க்ரீன் ஒன்றும் பண்ணுறதில்ல வெளிச்சம் இல்லைன்னா நீ படிக்க முடியாது வெளிச்சம் ஒன்றும் பண்ணுறதில்ல வெளிச்சம் நீ படிக்கிற வெளிச்சத்தில் நீ படிக்கிற படிக்காட்டாலும் வெளிச்சம் இருக்க போகுது இல்லைன்னா நாங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் தான் சொல்லாதீங்க உதாரணத்துக்காக சொல்லிகிட்டு சும்மா இருந்தாலும் இப்போ மறந்து போய் போயிட்டாலும் இருந்துட்டு வெளிச்சம் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்க போகுது வெளிச்சம் இல்லாமல் எப்படி படிக்க முடியாதோ அதை மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் ஆத்ம சைத்தன்யம் ஆசிரித்திய அந்த ஸ்வயம்பிரகாசமான சைத்தன்யத்தை சார்ந்திருந்து தான் தேக இந்திரிய மனோதியா தேகம்னா என்ன இந்த தேகம் பஞ்ச கோஷத்தை எடுத்துன்னு விட்டார் இந்த ஸ்தூல தேகம் இந்திரியங்கள் மனசு புத்தி என்ன பண்ணுறதுன்னா ியா அர்த்தஷு வர்த்தந்தே அது அதனுடைய செயல்களையும் செயல்களில் ஈடுபடுகிறது அதற்குரிய விஷயங்களில் ஈடுபடுகிறது அது எந்தெந்த விஷயத்தில் செயல்படணுமோ அந்தந்த விஷயத்தில் செயல்படுகிறது கண்ணு பார்க்கறது காது கேட்கறது மூக்கு முகர்றது நாக்கு சுவைக்கிறது தோல் தொட்டு உணர்கிறது மனசு சிந்திக்கிறது புத்தி நிச்சயிக்கிறது பழைய நினைவுகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறது சித்தம் இத்தனையும் எதனால நடக்கிறதுன்னா நான் ஒருத்தன் இருக்கேன்ப்பா இந்த இரத சுவாமி இந்த சுத்த சைதன்யம் நான் இருக்கிறதுனால தான் இத்தனையும் நடக்கிறது எப்படி நான் சூரியன் உதித்த உடனே ஜனங்கள்லாம் எழுந்து எப்படி எல்லாரும் அவரவர்களுடைய காரியங்களை பண்ணுகிறார்களோ அப்படி சூரியன் யாரையும் பண்ணுன்னா சொல்கிறது எந்திரிங்கோன்னா சொல்கிறது சூரியன் வந்து எல்லோரும் எந்திரிங்கோ மணியாகிடுத்து அப்படின்னு சூரியன் சொல்கிறது என்ன எல்லோரும் படுத்துக்கு போங்கோ நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சூரியன் சொல்கிறது என்ன சூரியன் ஒன்றும் பண்ணுறது அது பாட்டுக்கு வருது சூரியன் பாட்டுக்கு மறையிறது சூரியனுடைய பிரகாசத்தில் ஜனங்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அப்படி ஆத்மாவினுடைய பிரகாசத்தில் எல்லா இந்திரியங்களும் செயல்படுகின்றன என்ன என்ன சொல்கிறது சர்வ வியாபார அதிஷ்டானம் சர்வ வியவகார ஆதாரம் ஆத்மா சர்வ வியவகார ஆதாரம் அவ்வகாரம் எல்லா விவகாரமும் நடக்கணும்னா விவகாரம் பண்ணாத ஒன்று இருந்துன்னு இருக்கணும் விவகாரம் பண்ணாத ஒன்று இருந்துருந்தால் தான் எல்லாம் விவகாரம் பண்ண முடியும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் आत्मचतन्यश्रिदेह्रियमोध स्व्रियासु वर्तंत सूरियालोक यहाँ अड़श्लोक पढ़ी